திரு ஆரூர் திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி பதினாறாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் மெய்யெல்லாம் வெந்நீர் சந்நீத்த மேனியா தாழ் தோடாதே மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியா தாழ் தொடாதே தாழ் தோடாதே தாழ்த்தொடாதே யலாம் என்றன்னி எண்ணி குறி தூக்கி உளி தந்தன் உள்ளம் விட்டு உயாம் எஞ்சண்ணி குறி தூக்கி உள்ளம் விட்டு கொய்யுலா மலத்தோலை குயில் கூவ மயிலாலுங்காரூரறை கொய்யுலா மலத்தோலை குயில் கூவ மயிலாளுங்காரூரறை கையினா கொலா தொழுந்து கனி இருக்க காய் கவர்ந்த கழ்வனே நீ கையினால் கொலா கனி இருக்க காய் கவர்ந்த கழ்வனேனே தனி இருக்க காய் கவர்ந்த கழ்வனேனே தனி இருக்க காய் கவர் புருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்பு இருத்தி நரம்பு தோல் புகப்பெய்துட்டு என்னை ஓர் உருவமாக்கி என்னை ஓர் உருவமாக்கி இன்பிருத்தி முன்பு இருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி என் உள்ளம் கோயிலாக்கி என் உள்ளம் கோயிலாக்கி என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேணை கூழா அருள்செய்த அருள் ஆரூரதம் அருள் செய்த ஆரூரதம் முன்பிருக்கும் விதியில்றி முயல்விட்டு விட்டு காக்கைப்பில் போனவாரே முன்பிருக்கும் விதியில்றி ஆரூரதம் முன்பிருக்கும் விதியில்றி முயல் விட்டு காக்கைப்பில் முயல்விட்டு காக்கைப்பில் போனவாரே என் பாவத்தை என் பாவத்தை பெருவித்து பண்டு எல்லாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தில் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளிப்போக்கி என் உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளிப்போக்கி அருகுவித்து பிணிகாட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரதம் அருகிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாரே ஆரூர் அடம் அருகிருக்கும் விதியின்றி அறங்கிருக்க மரம் விலைக்கு கொண்டவரே தகர குண்டனாய் தலைபரித்து பறித்து குவிமுலையார் நகை நானாது உழிதர் வேனை குண்டனாய் தலைபரித்து குவிமுலையார் நகை நாணாது உதர்வே உழிதர்வேனை பண்டமா படுத்து என்னை பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி தொண்டெல்லாம் இசைபாட தூமுறுவல் அருள் செய்யும் ஆரூர் அருள் செய்யும் ஆரூர் பண்டு எல்லாம் அறியாதே பனி நீரால் பறவை செய்ய பாவித்தேனே ஆரூர் அறை பண்டு எல்லாம் அறியாதே பனி நீரால் பறவை செய்யப்பாவித்தேனே துன்னாகத்தேனாகி துச்சனவர் சொல் கேட்டு துவர்வாய்க் கொண்டு என் நாகத்திரிதந்து இங்கு இருகை ஏற்றிட உண்ட ஏழையா இரு கை ஏற்றிட உண்ட எழையே பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து பொருட்படுத்த ஆரூரே என் ஆகத்து இருத்தாதே ஏதன் போர்க்கு அதனாய் அகப்பட்டேனே ஆரூரரை என் ஆகத்து இருத்தாதே ஏதன் போர்க்கு அதனாய் அகப்பட்டேனே ஏதன் அகப்பட்டேனே ஆனா... ஆ பப்போதி பவனனாய் பரித்தது ஒரு தலையோடே திரிதர்வேனை போதே பவனாய் பறித்தது ஒரு தலையோடே திரிதர்வேனை திரிதர்வேனை ஒப்போட என் உள்ளத்தில் உள்ளிருந்து அங்கு உறுதி காட்டி என் உள்ளத்தில் உள்ளிருந்த உருதிகாட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியவர்க்கு ஆரமுதாம் ஆரூரே ஆரமுதாம் ஆரூரே எப்போதும் நினையாதே இருட்டறையின் மலடு கறந்து எவாரே ஆரூர் அறை எப்போதும் நினையாதே இருட்டு அறையும் மலடு கறந்து எய்த்தவாரே மலடு கறந்து எய்த்தவாரே கதி ஒன்றும் அறியாதே கண்ணடல தலை பறித்து கையில் உண்டு பதி ஒன்றும் நெடுவீதி பலர்கான நகை நாணாது உழிதர்வேர்க்கு பதிவொன்றும் நெடுவீதி பலர்கான நகை நாணாது உழிதர்வேற்கு மதி தந்த ஆரூரில் வார்த்தேனை வாய் மடுத்து பருகி உயும் விதியின்றி மதியிலியே விளக்கு இருக்க மின்மினி நா தீக்காய்ந்தவரே நன பூவையாய்த்தலை பறித்து பொறியற்ற சமன்னீசர் சொல்லே கெட்டு யாய்த்தலை பறித்து பொறியற்ற சமநீசல்லே கேட்டு சொல்லே கேட்டு சொல்லே காவி சேர் கண்மடவர் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேந்தன் காவி சேர் கண்மடவர் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேந்தன் கள்வனேந்தன் கல்வனேந்தன் ஆவியை போகாமே தவிர்த்தல்லை ஆட்கொண்ட ஆரூரே பாவியே நறியாது வாழ் ஊரில் பயி கம்பு பாவியே நறியாது பால் ஊரில் பயி கம்பு வாருவாரே கைத்தவாறு கைத்தவாறே தவாரே ஒட்டாத வாழ உணர் புறம் ஒன்றும் ஓர் அம்பில் வாயில் வீழ ஒட்ட வாழவுனர் புறம்ன்றும் ஓரம்பில் வாயில் வீழ கட்டானை காமனையும் காலனையும் கண்ணினோடு காலில் வீழ காமனையும் காலனையும் கண்ணினோடு காலில் வீ ஆரூரில் அம்மானை ஆர்வச் சற்ற குரோதம் தட்டானை சாரானே தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே ததான தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே ஆரூரே கையினால் தொழாது ஒழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கழ்வனேனே ஆரூரதம் முன்பிருக்கும் விதியின்றி முயல்விட்டுக் காக்கைப்பில் போனவரே விதியின்றி அறம் இருக்க மறம் விலைக்கு கொண்டவாரே ஆரூரரை பண்டு எல்லாம் அறியாதே பனி நீரால் பறவை செய்ய பாவித்தேனே பனிநீரால் பறவை செய்ய பாவித்தேனே பனிநீரால் பறவை பாவித்தேனே ஆரூரரை என் இருத்தாதே ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேனே ஆரூரறை எப்போதும் இணையாதே இருட்டறையும் மலடு கறந்து எய்த்தவாரே எய்த்தவரே tarana harina narina narina narina madiliyan vilak irka minmini tikaindavare tikaindavare aarurarei paaviyen ariyaade பால் ஊரில் பயக்கம்புக்கு எய்த்தவரே பயக்கம்புக்கு எய்த்தவரே ஆன தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே தவங்க இருக்க அவன் செய்து தருக்கினேனே தவங்க இருக்க அவம் செய்து தருக்கினேனே அவம் செய்து தருக்கினே மறுத்தான் ஓர் வல்லரக்கம் கீரைந்து முடியினோடு தோழும் தாடும் மறுத்தான் ஒரு வல்லரக்கம் முடியினோடு தோழும் தாடும் தோழும் தாடும் தோழும் தாடும் irthane elil mulari thavisin nide irundaan than thalil onrai irthane elil mulari thavisin nide irundaan than thalil onrai arthane yaaruril ammanaiyalaal mundu kandam irthane yaaruril ammanai கருத்தானே கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்தை தவாரே கருத்தானே கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்தை கரும்பிருக்க இரும்பு கடித்தை கரும்பிருக்க இரும்பு கடித்தை